இப்பெல்லாம் ஆகும் ஒரு டே வரல் அக் டே வேர்ல்டு காப்பி டே கிடையாது அதுக்கப்புறம் ஐக்கியமாய் ஜாலியாக வளர்ந்த நம்ம ஆளாக்கிண்டே இருக்குன்னா ஆளு பாட்டு எல்லாம் பண்ணும்போது பார்க்கும்போது சந்தோஷமா இருந்தது ஆனா இந்த ஊரில் தான் இருக்காது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷமா இருக்கிற மெமரிஸ் இருக்கும் சப்பி சாப்பிட்ற பெப்சி ஐப்சி ஐஸ் எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தனியாக சாப்பிட்டு ஒழுங்காட்டு அதுல இருந்து வரைக்கும் இட்ஸ் மெட்ரா ஸ்டோரிங் இந்த சில்வர் அந்த காலத்துல இந்த வீட்டுக்கே பால் பாக்கெட் போறதெல்லாம் அடிக்கடி போற இன்னொரு மளிகடையில பத்து ரூபா பொருள் வாங்குறோம் ஒரு நா ஒரே ஒரு அதே மளிக்கடையில் என்ன பண்ணுவோம் பயங்கரமான ஒரு அவருக்கு ஜாவா சைக்கிள் இல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி போய் டைம் கேக்கும்போது பத்து நிமிஷம் இருக்கும் ஐயோ பத்து நிமிஷம் முன்னாடி விட்டே என்று நீங்க நாலு சின்ன வயசுல இருக்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கும் வாங்க புலி <small> புளி விற்கிறங்களை எப்படி மறக்க முடியும் அந்த புளி விற்கிற அங்க கூப்பிடு அப்படின்னா தெரு உணவில போயிட்டாமா அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் சோன்படி சோன்பபடி சாயங்கால சாயங்காலம் வரும் சில நாளைக்கு எல்லாம் வீட்டில் நல்ல மூடில் இருந்தா வாங்கி கொடுப்பாங்க கொடுக்க மாட்டாங்க அங்கு ஆனா எங்க வீட்டில் என்ன பண்ணாங்க வாங்கி கொடுக்க சொல்ல கஷ்டப்படும் அது வெள்ளக்காரன் முடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏமாத்தி விட்டாங்க நானும் முடி அப்படி நம்ம சாப்பிடுவோம் நினைச்சுக்கினேன் வேற யாரெல்லாம் வருவா பலூன் கார்டு அம்மா இல்லையாட்டு கேஸ் பலூன் ஆப்பிள் பலூன் ஒன்று வருமே ஜிங் ஜிங் ஜிங் ஆடு ஆப்பிள் பலூன் வேற மூணு நாளைக்கு நம்ம வீட்டில் சில டைம் தாங்கி போயிடும் கண்டிப்பா எந்த ஸ்கூல் எந்த ஏரியா பச்சிருந்தாலும் அந்த எல்லா மகாபிபுரம் கூட்டு போயிட்டு வாங்க போறோம் கிடையாது அப்பாபிபிபுரம் மகாபிபுரம் கூட்டு போவாங்க புலிகோகை முன்னாடி போய் பார்ப்போம் இப்போ வரைக்கும் அந்த என்ன இருக்கு எதுக்காக போனாங்கன்னு ஒண்ணு தெரியாது போயிட்டு வெயில்ல பீச் கண்டிப்பா விளையாடி அதுக்கும் சண்டை பிளாக் மாலி ஒயிட் மாலி சொல்லிட்டு வளர்க்கறது வீட்டில் அதுக்கு என்ன சாப்பாடு போறது போட்டு போய் உட்கார்ந்து இப்ப வரை விஷயம் என்னும் போது வாழ்நாள் போகுது தெரியாது ஒரு பக்கத்தில் உள்ள போயிடுவோம் தெரியல போயிட்டு எதுவுமே பெரிய போயிட்டு பாட்டு கேப்போம் தெரிஞ்ச ஒரே இங்கிலீஷ் பாட்டு மீனிங் வந்து அதனாலேயே வந்து ஒரு பூத்துல இருந்து ஒரு பூந்து எல்லாத்தையும் காலத்தில் எக்ஸ்பிரஸ் எல்லாமே வந்து குடும்பத்தோட் போற இடம் அம்மா அப்பா நம்ம ஏற்றி டீ நகர்ல இறங்கி கொடுத்து வீட்டுக்கு தேவையான காய்கறி எல்லாம் பேசி வாங்கும் போது என்ன கடுப்பாகும் ஒரே பார்த்து திரும்பி வரும்போது சாப்பிடுவோம் எனக்கு பாண்டிபஸா அங்கதான் நிறைய விளையாட்டு சாமான கடைலாம் இருக்கும் விளையாட்டு சாங்க கடைக்கும் பேசு சம கிளாடி இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா மேடம் அப்படின்னா வந்து இல்ல இல்ல பதினஞ்சு ரூபா அப்படின்னு வாங்க அம்மா இப்படி கேட்கறியுன்னு சொல்லிட்டு சமசிக்கமா இருக்கும் அப்படியே பக்கத்தில் வாய் மூட்டுறா அப்படின்ற மாதிரி நம்மளோட பேரம் பேசி நாப்பத்தி ஏழு ரூபா இது எல்லாத்தையும் வாங்கிடு கண்டிப்பா நீங்க நாள் எதுல முடியும் அப்படின்னு பாத்தாங்க சரணா இல்ல பாலாஜி பவன்லயோ ஏதோ ஒரு பவன்ல போயிட்டு வீட்டுல சாப்பிடற அதே இட்லியே அங்க வாங்கி சாப்பிடும் இட்லி தோசை பரோட்டா பிரிஞ்சு இது நாளை தவிர வேற எதுவும் தெரியாது சில்லி பரோட்டா கொல்லி பரோட்டா எதுவும்ி சொல்ல மனதுதரும் அப்படியே ஓடறதா நிக்கறதா என்ன பண்றதென்னே தெரியாம அந்த பக்கம் யாரா வராங்கனா அவங்களுக்கா வெயிட் படி கையெல்லாம் நடுங்கி வலவலத்து வீட்டுக்கு போவோம் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தனியாவே நம்ம டீ நகர் போக ஆரம்பிச்சோம் அந்த டைம்ல தான் வந்து நமக்கு பர்மா பஜார் சத்யா பஜார்லாம் இன்ட்ரோ듀ஸ் ஆயிருக்கும் அதுவும் பர்மா பஜார்க்கு போறப்பு திக்கு திக்கு ஃபீலிங்ல போவோம் ஐயோ நம்மள ஏமாத்துறவங்களா இது ஆயிடுமா இவ்ளோ பேரே சேந்து நம்மள ஏதா பண்டாங்களா இது オリジナル ப்ராடக்டா டூப்ளிகேட் ப்ராடக்டான்ற மாதிரி வீட்ல வந்து தீபாவளிக்கு நம்ம டிரஸ்க்கு எதை காசு கொடுத்துருபாங்களா ஒரு 1000 ரூபாய் 1200 ரூபாய் கொடுத்து அப்பா போய் வாங்கி கொடுடா நீ அப்படினு சொல்லிட்டு அப்ப நம்ம என்ன பெரிய மனுஷன் ஐட்டடா சத்யா பஜார் தான் நம்மளோட சொர்க்க லோக ஆடு ஆடு என்ன பிராண்ட் டி பென்னா டீ எ லோக்கல் பிராண்ட் எல்லாம் போடுவோம் ஆயிரம் ரூபாய் மூணு டி ஷர்ட் ஒரு ஜீன்ஸ் வாங்கினா வீட்டில் வந்து காட்டுவோம் இதுல சில நேரத்துல பெல்ட் எல்லாம் வாங்கும் போது சம காமி பெல்ட் வந்து முப்பது ரூபாய்க்கு தான் வாங்கிருப்போம் பேரம்பி அவன் எழுபது ரூபாய் சொல்லிருப்பா நம்ம பேரம்பி முப்பது ரூபா வாங்கி இது ஒரிஜினல் எதிரான முப்பது பெல்ட்ரூமா என் சவிரால சூப்பு சாப்பிடலாம் கூட்டு போயிட்டு சூப்பர் வந்து பட்டர் போறாங்க அப்புறம் இதே மாதிரி ஒரு நிறைய வாங்கி அதுக்கப்புறம் பாட்டில் தண்ணி எத்தின் அதுவும் பாதியில் காலி ஆயிடும் அதுக்கப்புறம் வரும்போதே ரெண்டு பாட்டில் எத்தன வேண்டியதானே டிக்கெட் அந்த சூப்பர் ஸ்டார் படம் பார்க்கும் போதுல வர மாதிரி ஆகும் போது எங்கேயோ கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு சித்தப்பா வந்து ரசிகர் மட்டத்தில் இருக்காரு மா ரசம்பிம்ிழமை வரும்போது அம்மா எழுப்பாம என்னைய யூ லேட் ஐட்ச்சே அப்படினு சொல்லிட்டு அரகபரக்க வந்து பள்ள கூட தேக்காம அந்த ஸ்டெம் பலா ஏத்துட்டு ஓடுவும் அப்படியே గ్రౌண்டுக்கு பயங்கரமா வேத்து கொட்டி உயிரே போய் அங்க இருக்குற அந்த தாத்தா கிட்ட போயிடு ஒரு வாட்டர் பாக்கெட்ட வாங்கி அப்படியே குடிச்சி எக்ஸ்ட்ரா காஸ் வச்சிருக்கிற பையன்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி ரஸ்னா வாங்கி குறடி நாளைக்கு உத்திரடா அப்படினு சொல்லிட்டு அந்த பையன் ரஸ்னா வாங்கி குடுக்கும்போது அவதான் நமக்கு தெய்வம் அட அட இந்த டீமே கொஞ்சம் நாலடையில் நல்ல வலை அடி நல்ல வலை அட கூட நம்மளே நினைச்சுக்கنا அது மாதிரி ஜர்ஸிலாம் பிரிண்ட் பண்ணி ஆர்வ Collarல ரெண்டு டூர்னமென்ட்க்கு பேர் கொடுத்து ரெண்டு டூர்னமென்ட்லயே போய் மொக்க வாய்னதுக்கு அப்புறம் அந்த கிரிக்கெட் ஆர்வன் அப்படியே படுத்துப் போயினும் கிரவுண்டு அப்படினாலே கடைசி நேரம மறக்க முடியாது மாட்டாது இதே பஸ் கொஞ்சம் தெரியாதேன் அப்படியே வந்து சீட் ஓரமா நினைப்பேன் ஒரு பத்தம்யோ பாக்கெட் போச்சு படிக்கும் போது ரொம்ப பிடிச்ச பொண்ணு சைக்கிள் தள்ளி அவ்வளவு நம்ம வீடுக்கு முன்னாடியே இருந்தாலும் அதை தாண்டியும் தள்ளிட்டு போயிட்டு இருப்பாங்க கான்வரேஷன் வளர்த்துனே அந்த சைக்கிள் தண்ணி அவங்க வீடு வரைக்கும் போகும் எனக்கு தெரிய எதுக்கு போறே தெரியும் எதுவுமே அவங்க எடுத்துக்க மாட்டாங்க போயிட்டு செலக்ட் பண்ணிக்கலாம் நமக்கு தெரியும் அது தெரிஞ்ச ரெண்டு இங்கிலீஷ் படம் ஜா சான் படம் ஜுரா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஜூஸ் கடைபுரி கடைஸ் போற ஒரு பொண்ணு பயங்கரக் கூடாது இருக்கிற பெட்ரோலை வச்சு அந்த இசிஆர்ல ஒரு போட பைக்ல கூட போயிட்டு திரும்பி வந்தாக்க அன்னைக்கு நாள் ஒரு சந்தோஷம் இருக்கும் ஐயா வாழ்க்கையில் ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் இட்ஸ் ரொமண்டிக்ஸ் ரொம்ப சில பல முத்தாக்கள் இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள நம்ம வீட்டில் இருக்கிற தாத்தா அப்பா அதுக்கப்புறம் யாராவது ஒரு பெரியவங்க எல்லா வீட்டுலயும் இந்த ஒரு டைலாக் கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க சொல்லாம இருந்திருக்கவே முடியாது அதெல்லாம் காடு மாதிரி இருந்தது எவனும் அதிகமாட்டா ஆள் நடமாட்டமே லைட்டே கிடையாது ரோடே கிடையாது பத்தாயிரம் ரூபாக்கு வந்தது ரெண்டரை ரவுண்டு அப்படியே விட்டேன்னு வயிறு ஏரியும் எந்த ஏரியா பத்தி சொல்லியிருப்பாங்க வேலைச்சேரியை பத்தி தொரப்பாக பத்தி அம்பத்தூரை பத்தி போரூரை பத்தி இப்படிலாம் சொல்லி லூஸ் தாத்தாவே அன்னைக்கே வாய்ந்தனா இன்னைக்கு நான் ஒரு கோடி சொன்னாச்சே இன்னைக்கு கோடி இரண்டரை கோடி அங்கே போவேன் ஐயோக்கத்தை இன்னைக்கு வீடு வாங்க முடியாது வளர்ந்து இங்கே இருக்க அதிர்ஷ்டிகளுக்கும் எங்கே ஒரு நினைச்சு